தொண்ணூற்றி நியமிக்கப்படுகின்ற அவர்கள் உங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள் அவர்கள் சரியாக தொழுவார்கள் உங்களுக்கும் அதன் நன்மை கிடைக்கும் அவர்கள் தவறு செய்வார்கள் ஆனால் தீமை அவர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் செய்ததற்குரிய நன்மை கிடைக்கும் இதை அபோஹரேரது எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்